प्रपन्न कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணாயே நம भगवान श्री कृष्णर சமதிஷ்ணர் योगमा செய்கிறத்துக்கான காரணத்தை உபதேசிக்க தொடங்குறார் இந்த மூணாவது அத்தியாயத்தில் நாலாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கர்மணாம் அனாரம்பாத் புருஷா நைஷ்கர்மியம் ந கர்மம் பண்ணாமல் கர்மமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய மோக்ஷத்தை அடைய முடியாது நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி சந்நாசனாதேவ சித்தியம் நச்ச அதிக்சதி சந்நியாசம் பண்ணுறதுனாலேயே ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சிடுவான் கர்மத்தை எல்லாம் துறக்கிறதுனாலேயே ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது கர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் தான் சம்பந்தம் ஆகையினால கர்மத்தை செய்யறதுனாலேயோ கர்மத்தை விடுறதுனாலேயோ மோட்சம்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது அர்ஜுனன் கர்மத்தை விட்டுவிட்டு சந்யாசம் பண்ணிவிட்டால் மோட்சம் கிடச்சுணும்னு நினைக்கிறான் கர்மம் வந்து ஒன்று லௌகிக பலனை கொடுக்கும் இகலோக ஃபலனை கொடுக்கும் இல்லாட்டி பரலோக ஃபலனை கொடுக்கும் நம்ம லௌகிக கர்மத்தை பண்ணினா இகலோக ஃபலனை திருஷ்டபலத்தை அனுபவிக்கலாம் வைதிக கர்மங்களை எல்லாம் பண்ணினா அதிருஷ்டபலம் பரலோகஃபலம் இன்னொரு சரீரத்தில் நாம் அனுபவிக்கிறது இதெல்லாத்தையும் நாம் அடையலாம் ஆனால் அர்ஜுனனுக்கு புரியறதுக்காக பகவான் என்ன சொல்கிறாருன்னா கர்மத்தை விடுறதுனால நீ மோட்சம் அடைஞ்சு இந்த தாத்தாவை இந்த குருவை இந்த யுத்தத்தை இவர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுறதுனால நமக்கு துக்கம் ஏற்படுறதுன்னு சொல்லிவிட்டு நீ விட்டுட்டு போனேன்னா அதனால உனக்கு நிம்மதி வந்துடும் நீ நினச்சுடாதே ஆக கர்மம் வந்து உனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினச்சு அஹ நைஷ்கர்மியம்னு சொன்னால் மோட்சம் கர்மமற்ற நிலை அப்படின்னு அர்த்தம் சன்னியாசத்தினாலேயே அடைஞ்சு விடலாம் கர்மத்தை ஆரம்பிக்காமல் மோட்சம் அடைஞ்சு விடலான்னு நினைக்காதே ஆக கர்மம் செய்யணும் கர்மத்தை சந்நியாசம் பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே பகவான் புரிய வைக்கிறார் அர்ஜுனனுடைய பக்குவத்தை அறிஞ்சு அர்ஜுனனை மாதிரி நிறைய பேருடைய மனசை அறிஞ்சு சொல்கிறார் பகவான் கர்மத்தை செய்யாமையே மோட்சத்தை அடைஞ்சு என்ன அர்த்தம் தெரிகிறது கர்மம் செய்யறது அவசியங்கிறது தெரிகிறது சந்நியாசத்தினாலேயே மோக்ம் அடைய முடியாது சந்நியாசம் வந்து ஞானத்தை பெறத்துக்கு ஒரு அங்கம் ஏன்னா வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தால் சாஸ்திரம் படித்து ஞானத்தை பெறது கடினம் அதுக்காக வேண்டி அந்த காலத்தில் ஞானத்தை பெறத்துக்காக வேண்டி வேலைகள் எல்லாம் குறைக்கிறதுக்காக சந்யாசம் அப்படிங்கிற ஒரு தர்மம் ஏற்படுத்தப்பட்டது இன்றைக்கும் பலரால அதை கடைப்பிடிக்கப்படுகிறது சன்னியாசம் பண்ணினதுக்கு பிறகு வேதாந்த சாஸ்திரம் விசாரம் பண்ணணும் சன்னியஸ சிரவணம் குறியாத் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உபனிஷத்தை குருமுகமாக படிக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு வெறுமனை சன்னியாசத்தை பண்ணிட்டாலே நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது துறவு வாழ்க்கையினால் மாத்திரம் ஒருத்தனுக்கு ஞானம் வந்துடாது மோட்சம் வந்துவிடாது ஆகவே அதுக்காக வேண்டி கர்மத்தை துறக்கக்கூடாதுங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் எனவே கர்மத்தை துறக்கிற கர்மத்தை விடுற புத்தியை அர்ஜுனா நீ விடணுங்கிறதான் இதனுடைய தாத்பரியம் கர்மத்தை எப்படி செய்யணும்னு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்ல போகிறார் இன்னும் சில பிரச்சனைகளை பற்றி சொல்ல போகிறார் கர்மத்தை செய்யாமல் கர்மமற்ற நிலையை அடைய முடியாதுன்னா அர்த்தம் கர்மத்தை செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி தான் பிறகு துறவு வாழ்க்கை மேற்கொள்ளணுங்கிற அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே அடைஞ்சிருக்கு எனவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் கர்மத்தை தொடங்காமல் கர்மமற்ற நிலையை அடைய முடியாது துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதால் மட்டுமே ஒருவன் சித்தியை வாழ்க்கையின் குறிக்கோளாகிய முக்தியை அடைந்துவிட முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ந கர்ம நாமியம் புருஷோஸ்யா தேவ